அவன் ஆடிவதால் தான் இந்த உயிரல் எல்லாம் உடம்பு பெற்று ஆடியும் ஓடியும் தன்னுடைய வினையை நீக்கி ஒரு காலத்தில் பெருமானை சேர முடிகிறது அதுதான் சைவாஸ்திரத்துல ஊன நடனம் ஞான நடனம் நடனம் என்ற மூன்று வகையாக பிரித்து இந்த ஊன நடனம் என்பது இந்த உடம்போடு நாம் இயங்கி இந்த வெளியை நீக்குவதற்காக ஆடுகிற நடனம் அதனால ஒரு பயன் வருமே அது ஆனந்தம் அது முத்தி ஆகி ஆனந்தம் வரும்போது நான் வருவதற்காக செய்வது ஆனந்த நடனம் அந்த முத்தி வந்த பிறகு அந்த முத்தியிலேயே இருந்து இன்பாவே என்னாலும் துன்பம் இல்லை என்ற இன்பத்திலேயே அடும் எனவே அவன் நடனம் என்றும் விடப்போவதில்லை நடனம் உலக உயிர்களை ஆட்கொள்வதற்கென்றே ஆடுகிற அது மட்டுமல்ல வரதர் வரதர் எந்த வரையெல்லாம் கொடுக்காமல் வேண்டுவார் வேண்டுவதே கண்டார் ஆகவே வரதர் பொட்டால் தொடர் அவர் எங்க நடன தேனடைந்த மலர்பொழில் பிள்ளையுள் தேனடைந்த மலர்பொழில் பிள்ளையுள் மானடம் செய் வரதற்பட்டார் தேனடைந்த மலர்னர் அந்த பூ எப்பொழுதுமே நீங்க என்ன நல்ல நீர்வளம் மிக்க இருந்தா தான் தேனடையும் அதனால அந்த மலர்வளம் நல்ல நிரம்ப இருக்கிறது தேனும் சொரிகிறது தேனடைந்த மலர் அது மலர் ஒன்னு ரெண்டு அல்ல பொழில் அது எப்படி இருக்கும் சில்லையை முழுது சூழ்ந்தே இருக்கும் அப்படிப்பட்ட சில்லை அங்க இருக்கின்றான் மானடம் செய் வரவன் அவருடைய திருவடியை சொல்லுதால் ஊனடைந்த உடம்பின் திறவிய தானடைந்த உறுதியை தேடும் எதற்காக வந்ததோ அந்த பயனை பெற்றுவிடும் ஆர்மன் அவருடைய வினா விடையில சின்ன சின்ன புத்தகத்துல அவர் அப்படி எழுதி எழுதலாம் உயிரினுடைய உயிர் தோன்றியது உயிர் உடம்போட கூடிய பயன் என்ன அப்படின்னு பெறுவதற்காக என்ன உறுதி இந்த பாட்டை என்ன உறுதி வேறு வேறாம் உறுதிக்காக திரைப்படம் பார்க்க அல்லது டிவி பார்க்க உறுதியை பெறுவதற்காக வந்து என்ன உறுதி இந்த விட்டுவிட்டு இன்பமே என்னாலும் சுந்தமில்லை என்ற உறுதியை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு ஆட்டமும் இப்படியாக இரண்டாவது பாடலும் நமக்கு அந்த பெருமானுடைய கண்ணனம் சொன்னார் அப்பறகுதான் மூத்த பிள்ளையாருக்கு வருகிறார் மூன்றாவது பாடல் தான் அருமையான இதுதான் ரொம்ப அருமையான பொருள் இதுக்கு நேரா பொருள் எடுத்து சொல்லப்படுகின்ற மா கதை பெரிய கதை இந்த மாதையை தான் பெரிய புராணம் நம்முடைய சைவ நூல் பதிப்பு கழகத்தில்தான் திருத்தொண்டர் மா கதை என்று அந்த நூலை பதிச்சிருக்கிறார்கள் அந்த பதிப்பும் திருத்தொண்டர் பிராணம் என்றுதான் போட்டிருக்கேன் பொதுவா என்ன சொல்றோம் எங்க இருக்கிற கேட்டீங்கன்னா எடுக்கும் எடுத்து சொல்லப்படுகின்ற இந்த பெரிய கதை என்று சொல்றோம் இந்த கொஞ்சம் ஆழமா நினைப்பேட்டா சிமியான சிதியார சிதியார அருணன் சிவாச்சாரியார் ஒரு அருமையான குருநாதன் வணக்கம் சொல்றார் மெய்கண்டா சொல்றத்தில் சேரா வகை எடுத்து என் திட்டத்தை தன்னை வைத்து ஆர் உளியினாலே தாளினை தலை மேல் தூத்தும் இன்னொழில் தோல்வெண்ணை ஏவி குருநாதனை அப்படியே பாராட்ட பாட்டு செய்கிறேன் திறமையன் வைத்து நான் இந்த சித்தியாரை செய்யறேன் அப்படியா அந்த குருநாதன் யார் அவர் எங்க இருக்கிறார் பொருள் சூழ்வெண்ணி வேவி வாழ் மிகவிர் பொருள் சூழ்வெண்ணி வேவி வாழ் நிறைய பொழில்லாம் சூழ்ந்திருக்க முடியாத திருவண்ணில் உள்ள ஒரு அந்த ஊரில் எங்க குருநாதன் இருக்கிறான் அப்படியா அந்த குருநாதன் உனக்கு என்ன செய்ய இப்ப அவற்றில் சேரா வகை எடுத்து என் குருநாதன் வா ஏ அரு கிடந்த அங்க தனிநபராக இருக்கிற ஒரே ஒரு மாணாக்கனை அவர் எடுத்தார் அந்த குருநாதன் ஆனால் இந்த திருத்தொண்டு பிராணமாக வரலாறும் யாரெல்லாம் படிக்கின்றார்களோ உணர்கிறார்களோ அவர்களை அத்தனை பேர்களையும் எடுக்கும் எடுக்கும் எதிலிருந்து இந்த பெருவியாய கடலில் இருந்து எடுக்கும் எடுக்கும் அப்படி எல்லா படிப்பொருள் கேட்பொருள் அத்தனை பேருடைய ஆன்மாக்களையும் திறவியாய கடலிருந்து எடுக்கும்படியான மா கடை தெரிய போற அந்த நூலை நான் எப்படி செய்றினர் தமிழ் செய்வதாக செய்யறேன் இனிய தமிழ் செய்வதாக செய்ய நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட என்னமோ அந்த அறுபத்தி வரலாற்றையும் இனிமையான தமிழ்ச் செய்ல்லாம் இருக்கிறேன் அப்படி சொல்லுவதற்கு அருள் புரிய வேண்டி ஐந்து நீள் முடி கடற்கை கருத்து இருக்குவம் ஐந்து கைகள் உடையவன் கடக்கை ஐந்து செவி அவனுடைய காதானது ரொம்ப நீண்ட இருக்கும் அதனால நீள் முடி நீண்ட முடிய உடையவனா இருப்பான் கடக்களிற மதம் விரும்பிய யானை கடற்களிறீங்களா அரைமொழிகள் யானைக்கு இருக்கிற அமைப்புல கடன் மதநீர் உடையது இந்த யானைக்கு இல்ல இந்த யானைக்குற போய் யானைக்குரிய அரைமொழி கடன் மதம் உடையது அவ்வளவு தவிர இந்த யானைக்கு மத உண்டு ஸ்ரீயான சாமிகள் என்ன பண்ணார் அவர் பெரும் பண்ண ஏன் இந்த யானைக்கு மதநீர் இருக்கு என்ன பாருங்கடைய நீர் நம்ம மூத்த பிள்ளை அறிவு இசை செயல்கிற நீர் என்ன அறிவு இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு கொடுக்கணுமே கரையேறணுமே என்ன செயல் அதுக்கு கரையேற்றுவதற்குரிய மூன்று மதுநீர் மதிநீர் அவர்கள் ரொம்ப அருமையா ஐந்து கை எதுக்கு இருக்குது சின்ன பிள்ளை எல்லாம் போய் கேட்டோம் வேறொரு புராணத்துல கருத்தை உண்டு தமிழ் புலவராக இருந்த ஒருவர் பெரிய புராணத்துக்குள்ள நீண்ட நெரிய உரை எழுது அப்பிலத்திலேயே பைசு முடியும் சிறந்த காலம் அந்த காலத்துல படிச்ச ஆயினும் அருமையா இருந்து கை எதுக்கு நீ இது பண்ணும்போது கூட பண்ணிட்டியா வணக்கம் பண்ணியா பண்ணு அங்க எத்தனை கையை எதுக்கு அதான் தெரியல சொல்றேன் ஒரு கையில என்ன இருக்கு பிள்ளைங்க பாரங்கள் எழுதும் போது அந்த ஒடிக்க வச்சிருக்கதற்கும் நல்ல உயரமா போட்டுக்கணும் கை வச்சு அந்த கலசம் நல்லா தெரியற மாதிரி இருக்கணும் இன்னொரு கையில என்ன இருக்குது என்ன ஒரு கையில ஒரு குச்சியும் ஒரு கையில கயிருந்து இருக்குது கயிருந்து இருக்கு அப்போ அஞ்சு கையிலயும் முத முதல என்ன பண்ண கொழுகட்டை இருக்கு எதுக்கு போது பசி சாப்பிட்டுப்பா அந்த கொழுகட்டைங்கிறதாப்பா உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு பத்தியா நீங்க மரத்து கொழுக்கட்டை இருந்தாலும் நீங்க பார்த்ததில்லை நீங்க எப்படி பழக்கம் தெரியல மரத்து கொழுக்கட்டை பேரு அவங்கமா செய்வாங்களே அவங்களாம் நம்ம மாதிரி வச்சு பூர்ணம் வச்சுக்கிட்டு நம்ம எள்ளு போ எள்ளு இது வச்சு தேங்காய் வச்சு அப்புறம் உரப்ப வச்சு செய்வோம் அவங்க ஒரே அடியா இருக்கும் நல்ல விழா பெரிய பெரிய பொருட்டையா இருக்கும் போட்டு பேஞ்சு அந்த எள்ளு மற்ற இதெல்லாம் சேர்ந்துருக்கும் சேர்ந்த கொஞ்சம் நிறம் கருப்பா இருக்கும் நல்ல இவ்வளவு பெருசு வச்சிருக்கோம் நீங்க ஒரு இதை எடுத்து ஒருத்தர் சாப்பிட முடியாது பூர்ணமெல்லாம் இருக்காது பூர்ணமெல்லாம் வச்சு எத்தனை பேர் கொடுக்கறது முடியாதுல்லமா கொஞ்சம் இதா இருக்கும் அது மாட்டே என்ன கேட்டா தாங்கி வயிறு பெரும் சிந்தூரமும் அந்த பேடை வயிறு கேட்ட அவ்வளவு பெரிய வீடு உலகமே தான் அடக்கி இருக்கிறான் சரி சின்ன பிள்ளைங்க சொல்ல சொல்லலாம் இப்ப நமக்கு முதல்ல என்ன வேணும் காலையென்னு தெரிஞ்சு பல்லாம் என்ன பண்ற குளிக்கிற அப்புறம் இட்லி சாப்பிடற அப்புறம் பல்லியது சாப்பாடு அதுதான் வச்சிருக்காரு நல்லா காலையில உனக்கு இட்லி சாம்பார் சட்னி தொத்தல் எல்லாம் கிடைக்கும் நம்ம கற்பனை இன்னொரு கையில் என்ன எழுத்தா நீ எழுத்தாணி வச்சிருக்காரு பத்தியா எந்த இடத்துக்கு அதனால எவ்வளவு சாப்பாடு முக்கியமோ அவ்வளவு அறிவு முக்கியம் அர்த்தம் அறிவு முக்கியம் அறிவு கவனமா கேக்கணும் இந்த மூத்த பிள்ளை அப்படிப்பட்ட உடம்பு செஞ்சிருச்சா உட்கார உட்கார்ந்து முடியாது அந்த பெருதான் உட்காந்துரும் சின்னது நேர் மருத்துல சுக்கியா பறந்துட்டு இருக்கும் வண்டி மேல எங்க அது எங்க இது எங்க அப்படி போயிட்டு வரும் பாருங்க எல்லாருக்குமே ஒரு மா பிள்ளைகள் ஒரே மாதிரியா இருக்கு அங்க அப்படத்துன்னு அப்படிதான் இருக்குதான் இருக்கு நம்ம வீட்டுல அப்படி தான் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது பிள்ளைகள் ஒன்னு சுட்டியா இருக்குது ஒண்ணு கொஞ்சம் இடம் இருக்குது விராலிமலை போகணும் திருச்செந்தூர் போகணும் எவனா ஒருத்த சோலையில இருந்துகிட்டு ஐயா முருகாம்பா அங்க போகணும் இன்னொருத்தர் குளத்தில் குளிக்கும் போய் காடும் காவும் கவிந்தரு துருக்கியும் யாரும் குடனும் வேறு வல் வைப்பும் கடம்பும்ட்டுப்படையில ஆறாது ஆனா அப்படிப்பட்ட சுத்தி அதனால இந்த தம்பி எப்படி இருக்க உட்கார்ந்து இருக்கும் போது கையில ரத்தன கலசம் வச்சிருக்கே பாத்தீங்களா ரத்தன கலசம் பால் வருங்க அப்பா அம்மா கவனமா இருக்கணும் சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா தன்னை விட்டு தாண்டியோ அல்லது போகும்போது அப்பா அம்மா போனா எழுந்து நின்று வணங்க வேண்டும் நம்ம ரத்தன கலச வேணாம்ப்பா எழுந்து நின்றாவது வணங்கணும் அல்லது காலமையான கால் தூங்கி போட்டு எடுத்துக்கிட்டா தேவலாம் முருகா முருகாடி தாயஞ்சீர் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு உபசரணையாக மதிப்பு அவர்களை வணக்கம் தருவதற்காக கத்திரர்களை சொன்ன வச்சிருக்கிறார் இன்னொன்றுல ரெண்டு கையில் என்ன வச்சிருக்காரு தோட்டியும் ஒன்னு கயிறும் அந்த ரெண்டு நம் ஆன்மாக்களுக்காக நம் மீது இருக்கிற அந்த வல்வினைகளை எல்லாம் அப்படியே அந்த உயிர் மாற்று பாச கைத்தினால் வாங்கி அடிச்சு தள்ளி எல்லாம் இன்னொரு கை ரத்தன கலசம் இன்ன ரெண்டு கைகள் நம்முடைய ஆன்மாக்குடைய வினை நீக்குவதற்காகவே ரெண்டு கை விட்டு அது மாதிரி அஞ்சு கை தாழ் நீண்ட செவினை காதல்ல அப்படிப்பட்ட பெரிய யானை முக பெருமான மூத்தப்பிள்ளையாரி நாம் கருத்தில் வணங்கி வணங்குவோமாக சொல்ல முடிச்சோம் இந்த ஒரு பாத்து திருக்கூட்டம் அது வரைக்கும் படித்துக்குவோம் இது ஒரு அருமையான பாதம் இங்கே சொல்லாத பாதம் இப்ப பெருமானுக்கு வணக்கம் மூத்த பிள்ளையாருக்கு வணக்கம் சொன்ன கவியலன் பலரும் அடுத்து ஒரு அவையை வாழ்த்துகிற இந்த அவைக்கும் பொருந்தும் செய்யும் நாயன் மா தூய சொல்மலர் போதினால புனிதர் தேரவை அருமையான பாட்டு இது வேற எங்கேயும் இல்லை செய்கிழா பெருமானுக்கு உரிய பாணில அப்படி இந்த நூலை கேட்கிற பேரவை இருக்கே அந்த பேரவை எந்தென்றும் விளங்கி வாழ்வதாக இந்த பேரவைங்கிற சொல்லு சேக்கலா சோசில தமிழ் பேரவை என்றெல்லாம் வைக்கிறோமே பேரவை என்ற பெரியவை பேரவை பெரிய பேரணிங்கிறது பெருமை எதுல இருக்கு வந்திருக்கிற கூட்டத்தை பொறுத்தல்ல வந்திருக்கிற கூட்டத்தின் தகுதியை பொறுத்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு யாருக்குமே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்த நிறைய கூட்டம் தேவலாம் நினைக்கிறது எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆனா வருத்தமா இருக்கு உள்ளத்திற்கு இந்த பாட்டை நினைவு ஒரு லட்சம் பேர் வந்து என்ன அவன் அவனுக்கு நடக்கும் நடக்கட்டும் ஆகவே கூட்டம் என்பது எண்ணிக்கையை மட்டும் வரையறைப்படுத்த கூடாது எண்ணிக்கையும் இருந்தால் நல்லது உண்மை கொடுக்கலாம் எண்ணிக்கையும் இருப்பது நன்றி அவ்வளவுதானே தவிர எண்ணிக்கையே என்று வேண்டாம் ஆனா அதுக்கு மறுதலையாக பேரவை எது பேரவையினர் எடுத்து மதிவலரு தடைபூடி மன்று மதிவளவு தடைமூடி மன்றுளார் இந்த நிலவுலாவிய நீர்மலிவேணி இப்போ வேறொரு பாணியில மதிவளவு தடைபூடி அந்த நிலவானது வளர்ந்தும் வளர்ந்தும் இருக்கும்படியாக இருக்கின்ற அவர் எங்க இருக்கிறார் அம்பல சாடுவானார் இங்குடாரை மன்ற மன்றுனாலும் அம்பலம் ஒண்ணுதான் அந்த மண்டில் நடனம் செய்து கொண்டிருக்கிறார் முன் தூதி செய்யும் நாயன்மார்த்த சொல்மலர் அந்த நராய பெருமானை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய அந்த பெருமானுடைய திருவடிகளையே நினைந்து கொண்டிருக்கும் நாயன்மார்கள் நாயன்மார்கள் இப்படித்தான் தமிழ் படித்தவங்கெல்லாம் எழுதுவாங்க ஆனால் சி ரொம்ப அற்புதம் எழுதுல நீங்க இதுக்கெல்லாம் ஒவ்வொரு டாக்டர் இல்ல மூணு டாக்டர் கூட உடுக்கலாம் முன்னதாக வணங்குகின்ற வணங்குவாங்க அப்படி போலவர் நினைத்தல் முன்னுதல் நினைத்தல் எனவே அந்த நினைத்த முன்னுதல் நினைந்தும் உடம்பால் வணங்கியும் உன்னியும் முன்னி கரலை சுருக்கி எடுந்துடையால் எண்ணத்தை முன்னி அங்க வந்திருக்க நினைந்து ஆகவே முன் மனதால் நினைந்தும் துதி வாயால் வாழ்த்தியும் செய்யும் உடம்பால் வணங்கியும் இருக்கின்ற நாயன்மார்தூய சொல் மலர் அப்படிப்பட்ட எங்களுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மனத்தால் இணைந்தும் வாயால் வாழ்த்தியும் உடலால் வணங்கியும் இருக்கின்றனர் அப்படிப்பட்ட நாயன்மார்களுடைய நாயன்மார்களை பற்றிய சொல் இந்த பெரிய பிராணம் அறுபத்தி நாயன்மார்களை பற்றிய சொல் அது இந்த மாகவி இந்த பிராணம் அதில் போதினாலன் நுகர்தரு புனித அந்த பெரிய பிராணத்துல என்னமோ பொதிந்து கிடக்குதான் அடங்கி கிடக்குதான் என்னது இந்த உயிருக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் அடங்கி கிடக்குதான் போதிய நாளன் பொதிந்து கிடக்கும் நன்மைகளை எல்லாம் நுகர்தரு நுகர்தருன்னா மாசத்துல ஒரு நாள் நுகர்றோம் அப்படி அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நுகர்ந்து கொண்டே இருக்கின்றவர் அவர்கள் தங்கியிருக்கும்படியான அவை பேரவை புனித இந்த நாயன்மாரின் வரலாற்றின் சாதால் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் புனிதர் அவர்கள் தங்கி இருக்கின்ற அவை பேரவை அப்ப நம்முடைய புனிதர் பேரவை புனிதர் பேரவை சில இன்னொரு விதமா ஒரு செய்தார் நாயன்மார் தூய சொல்மலர் நாயன்மாரது வரலாற்றை சொல்லுகின்ற இந்த பெரிய பிராணம் நாயன்மாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பெரிய பிராணம் திருமணம் மட்டும்தான் நாயன்மாரால் அருளி செய்யப்பட்ட பதினோரு திருமணம் நாயன்மாருடைய வாயினால் உள்ள திருமண ஒன்னு முதல் பதினொன்னு நாயன்மாரி பற்றிய வரலாறாக இருக்கிறது பனிரெண்டு இந்த பனிரெண்டு திருமுறைகளையும் மனதால் நினைந்தும் வாயால் நீ கேட்டும் அல்லவா சொல்லியிருக்கின்றவர்கள் இருக்காங்களே அவர்கள் புனிதர் பேரவை பன்னிரு திருமுறைகளையும் நுகர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யார் அவர் புனிதர் அவள் இருக்கிற அவை எது பேரவை விளங்கி வெல்கதி அந்த அவை வரம்பு கடவாமல் விதிமுறை ஒவ்வொரு அவையும் வைக்கிறோம் இந்த உலகில் விளங்கி வாழ்வாதார அருமையான பாடலை தான் இது மாதிரி பேரவைக்கு வாழ்த்து வந்தது நம்முடைய பெரிய பிராணம் ஒன்றுதான் இந்த புனித பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வருகிறது திருவிழா என்ன பெரிய பிராணத்தோடு மற்றவரை கூறி அந்த இடம் துருங்கி விடுது எடுத்த பெரிய பிராணமாவே ஒரு நாள் போக்கும்போது பணம் தொள்ளாப்பி சிறிது வயிற்றுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பணம் ார் இரண்டிமும்டைய திருவிழம் கோபால் என்ன கேட்டா சனிக்கிழமை வச்சா நல்லா இருக்கும் நினைத்தாங்க இதெல்லாம் நிறைவாடு இருக்குமான தவத்திரு சுவாமியுடைய திருவடியை சார்ந்தது குறைபாடு இருக்குமான அடியை பொறுத்தது என்னன்னா எல்லா சனி நாயர்களும் ஒவ்வொரு இடத்துல போக முடியாத ரொம்ப நாளா அவரு பணியை கலையில வச்சிருக்கேன் அதனால முதல் சனி என்ன எங்க வைக்கணும் ரெண்டாவது சனி என்ன சென்னைதான் இந்த முறை அது கொஞ்சம் மாறி வந்து அடுத்தது சனி ஞாயிறு அது கூட நான் தான் காரணம் அடுத்த சனி ஞாயிறு தூத்துக்குடி சைடு தான் சொல்லி ஆண்டு விட ரெண்டாவது சனி அதனால வச்சுட்டாங்க அதனால சனிக்கிழமை வைத்தாலும் பலரும் வர முடியும் நினைத்தார்கள் அவங்க திருவிழம்பம் பற்றியது ரொம்ப அருமை ஆனால் என்னால ஏழாமியாலும் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் பழைய மரபு பணி கொஞ்ச நேரம் தொழிலாப்பையும் கொஞ்ச நேரம் நம்முடைய தொழிலர்ப்பான் இப்படியாக செல்ல வேண்டும் என்று அவருடைய அருளானை எனவே அந்த வகையில இருந்து தொடக்க நாம் இது ஒரு மூன்று பாடலை சிந்தித்திருக்கிறோம் உலகளாவனந்து ஓதற்கரியவன் அடுத்தது எடுக்குமாக்களை மதிவல அடைமுடி மந்துவாண்ட பாட்டு அதை மதிவளவு அடைமுடி அப்படியே வந்து இறைவணக்கமா இருப்பதனாலும் கொஞ்சம் தனித்தனி பாடலா இருப்பதனால சொல்ல முடியு சொன்ன வேறணும் இல்லை என்பதை சொல்லி இந்த நாம் பெரிய பிரான் நிறைவு செய்து கொண்டு நாளை செய்கிறோம் அதனால் அது மட்டும் கேட்கும் இரண்டு செய்திகள் இங்கே அனுமதி அடை செய்த ஒன்று அவையடக்கம் இன்னொன்று திருமலை சிறப்பு என்று இதை பற்றி வரவேற்பு வழங்கிய நம்முடைய அன்பரும் ஒரு கருத்து சொன்னார்கள் ஏன் அவையடக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று ஒரு கால அவர் சொன்னது போல எல்லாம் பெருமானுடைய திருவழி செயலே தவிர இந்த ஆன்மாவினுடைய தனிப்புலமையோ தனித்திறமையோ எதுவும் இல்லை தனக்கென்று ஒன்றும் இல்லை என்ற வகையில் தான் அதை ஏற்றார் அது மட்டுமல்ல நமக்கு முன்னே படித்திருந்த பெரியவர்களை பெரியவர்கள் என்று கருதினார்கள் ஆகவேதான் அவருடைய அனுமதியோடு கூட அவருடைய ஆசையோடு கூட அவர்கள் சில திருத்தங்கள் சொன்னால் திருத்தங்களோடு ஏற்றுக்கொண்டு இப்படி செய்வதற்கு வாய்ப்பாக அந்த அவடக்கு ஒரு காலையில் அது காலப்போக்கில மாறுபட்டு இப்பொழுது அவையடம் என்பதே இல்லாமல் போயிட்டு பேசுகின்ற பொழுது கூட அந்த பழங்காலத்தில் இருக்கிற அண்ணத்தை ஓமி சொல்லி அந்த அண்ணம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தாலும் அந்த தண்ணீரை விடுத்து பாலை மட்டும் அருந்தும் போல நான் சொல்லு குற்றம் குறையும் இருந்தாலும் அந்த குற்றம் நீக்கி நான் சொல்ல நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறேன் என்ற ஒரு முன்னுரை ஒன்று போடுவார் அதுவும் இப்ப இல்லாமல் போயிட்டு இப்ப நூறு எழுதி அந்த அவையடக்கத்தை தவிர்த்தார்கள் பேச்சாளர்களும் இருக்கிற சிறுமி சிறுமி தான் எந்த வகையிலும் அந்த சிறுமியுடைய உயிர் இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்கின்ற தவறு நேரக்கூடியது இயற்கை அது நேருகின்ற மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்ற மரபு இருக்கிறது அது ரொம்ப நல்ல மரபு பனியுமாம் என்றும் பெருமை திருமதி அணியுமாம் தன்னை வியந்து என்று திருவிழா சொல்லுவார் பெருமை என்றும் பனியும் திருமண என்றும் அணியும் என்றெல்லாம் பெருமைக்கு இலக்கணமே பணியுமாம் என்றும் பெருமை என்பதை பார்க்கிறோம் அந்த வகையிலெல்லாம் அவையடக்கமே இங்குமேதான் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம் இருந்தாலும் இப்பொழுது அவையிடத்திற்கு வேறு விதமான உரை வைத்துக் கொள்வோம் அவையடக்கம் என்பது இரண்டு பொருள் தருகிறது அவைக்கு தானடங்குதல் அவையை தான் அடக்குதல் என்று இப்படி வந்துட்டது அவை அடக்கம் அல்லா இப்ப சொல்லுகிற பெரியவர்கள் அவைக்கு தான் அடங்கி செய்தார்கள் இப்பொழுது அவையை அடக்கி வந்து விட்டார்கள் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் அது முறையாகாதுதான் என்பதை நினைவு நம்முடைய பெரியவர்களிலே ரொம்ப அருமையாக பெரிய கவித்து கருத்தில் யாக விளங்கியவர்களும் சரி மற்ற ஆசிரியர்களும் சரி அவற்றை எடுத்தார்கள் ஆனா அந்த அவையடக்கம் திருக்குறள் போன்றதான் நீதி நூலுக்கெல்லாம் இல்லை அப்படி சில நூல்கள் இல்லாமல் சொல்லுகாப்பியதற்கு